ஏழு அறிவிக்கின்றார்கள் உம் சகோதரின் துன்பம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதீர் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவான் உம்மை சோதித்து விடுவான் என்று நபி அணிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்